வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் சில நேரங்களில் சரியான செயல்களை செய்வது கடினம் என நினைத்துக் கொண்டிருப்போம் அதே நேரத்தில் பிற தவறுகளை பெய்வது எளிதுதானே ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்குள்ளே தோன்றும் அடுத்தவருடைய வீட்டில் அழகான பூக்கள் பூத்திருக்கும் இவர்கள் வீட்டில் யாருமல்லையே ஏன் இந்த பூக்களை நாம் பறிக்க கூடாது என்ற எண்ணத்தோடு அந்த பூக்களை பறிப்போம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது ஒரு வாரம் நம் தொடர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் அந்த வீட்டு உரிமையாளரிடம் சிக்கிக் கொள்வது நிச்சயம் அவ்வாறு சிக்கிக் கொள்ளும் பொழுது அந்த வீட்டு உரிமையாளர் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி ஊக்களை மட்டும்தான் திருடி சென்றீர்களா இல்லை எங்கள் வீட்டில் வேறு ஏதேனும் பொருட்களை திருடினீர்களா என்பதுதான் இது ஏன் இவ்வாறு கேட்கப்படுகிறது என்றால் தவறு என்பது பெரிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஒரு முறை செய்தாலும் பல முறை செய்தாலும் அது தவறுதான் அது செய்வதற்கு எளிய தவறாக இருந்தாலும் சரி கடினமான தவறாக இருந்தாலும் சரி பொதுவாகவே நம்மை யாரும் கவனிக்கவில்லை என்ற எண்ணம் உண்டு ஆகையால் தான் செய்யக்கூடிய இந்த செயலை யார் பார்க்கிறார்கள் யாருக்கு தெரிய போகிறது என்ற எண்ணம் நம் மனதிற்குள் தோன்றிவிடுகிறது ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் அதற்கேற்ற பழி நம்மீதே வந்துவிடும் நிச்சயமாக நாம் செய்த தவறின் தண்டனையை நாம் தான் அனுபவித்தாக வேண்டும் கால சுழற்சியில் நாம் சிக்க மிக வேகமாக அடித்துச் செல்லப்பட்டு வருகிறோம் இத்தகைய கால சுழற்சியில் நம்மிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கலாச்சார மாற்றம் என்ன தெரியுமா உண்மையிலேயே தமிழ் மரபிற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் எதிரான ஒரு கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற தொடங்கி இருக்கிறோம் அன்றாட செய்தித்தாள்களை எடுத்துக்கொள்வோம் நிச்சயமாக ஒன்று அல்லது இரண்டு செய்திகளுக்கு மேல் கள்ளக்காதல் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது இன்னும் சொல்ல போனால் அந்த கள்ளக்காதல் வழியாக ஏற்படக்கூடிய பகை பழி கொலை என பல்வேறு விதமான செய்திகள் தினம்தோறும் நாம் செய்தித்தாள்களை பார்த்து வருகிறோம் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் பிறருடைய மனைவியை அடைவது எளிது என்ற எண்ணத்தோடு பிற பெண்களை அணுகி அவர்களை தவறாக பயன்படுத்தி சிக்கிக் கொள்வதுதான் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய தவறு யாருக்கு தெரியப் போகிறது நம்மிடம் கைபேசி இருக்கிறது நம்மிடம் தொடர்பு கொள்ள பல வழி இருக்கிறது இது எப்படி பிறருக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடுதான் செயல்பாடுகளில் பலரும் ஈடுபட துணிகிறார்கள் ஆனால் அவ்வாறு துணிவதால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா இரண்டு பேருடைய குடும்பமும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய துயரத்தில் ஆர்ப்பாட நேரிடும் அவ்வாறு ஆர்ப்பாட நேரிடும் போது அந்த தவறை செய்தமைக்காக நம்மீது எப்பொழுதும் அழியாத பழி நிச்சயமாக வந்து விழத்தான் செய்யும் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் அடைவது எளிது என எண்ணி பிறருடைய மனைவியை நாம் அடைந்துவிட்டால் அந்த தவறுக்கான தண்டனையை நாம் எப்போதுமே அனுபவித்துக் கொண்டே இருப்போம் அல்லது அந்த பழி என்பது என்றைக்கும் அழியாமல் இருந்து கொண்டே இருக்கும் என்று விளக்குகிறார் ஆகையால் நவீன கலாச்சாரத்தை விடுத்து நம்முடைய தமிழ் பண்பாட்டின்படியும் மரபின்படியும் வாழ கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விளையாமை எண் நூத்தி எளிதனப்பான் எய்தும் எஞ்யான்றும் விழியாது நிற்கும் பழி மீண்டும் குரல் எளிதென இல்லிரப்பான் எய்தும் எஞ்யான்றும் விழியாது நிற்கும் பழி இந்த நாள் இனிய நாளாக அமையப்படும் மீண்டும் சந்திப்போம் நன்றி